Every evening in the city of Chennai. Hello Bhallaji. This contest won't you. You're going to come here. You're going to come here. You got a thumb in the chi. You got a thumb in the chi. You're looking so <laughs> fine. You're looking <laughs> so fine. பாட்டி உங்க கால்களை தொட்டு நான் வணங்குகிறேன் அறுபது வயசு ஆயால இருந்து அஞ்சுல இருந்து ஒன்பது மணி இருக்கலாம் தமிழ்நாடு மீன்வளத்துறை அமைச்சர் நம்ம யாருக்கும் போது ஒரு மனுஷன் அனைத்து ஸ்டூடெண்ட் ஸ்கூல் காலேஜ் எங்க படிச்சாலும் எல்லாரும் ஒன்னு தரக்கூடிய ஒரே இருக்குதான் அவங்க சீக்கிரமே தடப்பலாம் கிடையாது சினிமா நடிகர் கிடையாது இறங்குவார்கள் நாளைக்கு ரன்மணன்னை தமிழ்நாட்டில் புயல் சின்னம் அப்படின்ற மாதிரி அதோட உங்ககிட்ட பேசி எடுத்துறாங்க இருக்கிற முக்கால்வாசி ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களுக்கு நீங்க ஒரு கடவுள் மாதிரி உங்களுக்கு தெரியுமா தெரியாத எனக்குறாங்க அமெரிக்க மாப்பிள்ளையோட அப்பா இல்ல ஹீரோட ரூரா அபாராருந்து சாரி சூட்டு போட்டு பேசுவார் வெடிச்சு பாத்து வகுப்பு கேட்ட மாதிரி நீங்களுக்கு அதிரடி அதனால சொல்லுங்க தைரியத்தில் பேசினீங்க நீங்க பார்த்தாலே வந்து ஒரு பாடகர் மாதிரி இருக்கீங்க அப்படி?. அப்படியா அதிலை சொல்லும் போதே பாட்டுற மாதிரி தவிக்கிறேன் ரசிகரமன்ற தலைவர் சொல்றீங்க உங்க குரல் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லா இடத்துக்கு வீட்டுல வந்து பழகிடுச்சா இப்போ ஆமா ஒரு டிவியில கிடையாது அவங்க பாக்கவே மாட்டாங்க வேற வேலையை வந்து உக்காந்து பேசுறது கேட்டுங்களா இல்ல உங்க வீட்டுல யாராவது வருஷத்துல சொதப்பின ஏதாவது இருக்கா சார் ஏதாவது மைக்ல போகும்போது இன்னைக்கு ராஜஸ்தானில் மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி வாய் மாத்தி சொல்லிருக்கீங்களா வரலாம் இல்ல உங்களுக்கு ஞாபகம் ஒரேன்டுங்க ஒரு சில கேள்வி வந்து தோணும் புயல் நீளமா அண்ணா என்ன சொல்றேன் இத انا வெறும் தாசா லார்ட் லவ தாசா எல்லாம் உண்டு சூப்பர் சார் யுவர் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் கை சார் انا இந்த மாதிரி கேக்கும் போது சம்ம கடுப்பா ஆதி அப்படியே தான் கரெக்ட் சார் எல்லாம் நம்மள மாதிரி தான் சார் ஓ நம்மள கொண்டு என்ன தெரியும் நீ ஏ ஒரு முட்டாள் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லிட்டீங்க சார் थैंक यू so much அப்படி எல்லாம் எருசிக்காதீங்க இல்ல சார் நீ பெரிய அடிவாளியேன்னு நான் நினைக்கிறேன் பாலாஜி சூப்பர் சார் சார் எனக்குங்களோட பாலிய காலத்தை பத்தி ஒட்டி சொல்லுங்களே பாலிய காலம் அவ்வளவு இல்லை ஜாலிய ஒரு ஆர்டினரியே மற்ற எப்படிோ அப்படி தான் சார் நான் ஒரு கவர்மெண்ட் சர்வனா சார் ஐ am a eh? very ordinary oh yeah. no, person சார் நோ டோன்ட் டெல் மீ உன்னை போல ஒரு படம் பாத்தீங்களா இல்லையா அது ஆர்டினரி पर्सन அரசாங்க எம்எஸ்சி மெட்ரோலஜி இருக்கு அதுக்கப்புறம் காலேஜ் டிகிரி வந்து நம்ம வேகாந்த காலேஜ் எம்எஸ்சி அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஓ மங்கள்லாம் தெரியுது சார் நீங்க புதுசு புதுசா வார்த்தையை கண்டுபிடிச்சு சேர்த்து இது கடைசி கேள்வி வானந்த பாத்து டைம் சொல்லுவீங்களா சார் வானத்தை பாத்து டைம் சொல்லுவீங்களா அது வந்து ஜெய்ப்பூர் ஜென்தர் மந்தர்ல என்ன என்ன ஜென்தாசி வச்சுன்னு சொல்றது இல்ல சார் நீங்க சொல்லுவீங்களா வானத்தை பாத்து டைம் நாளை கால் சன் நியூஸ்ல போய் பேசணும் இல்ல டைம் நாளை முக்கால் ராஜ்டீம்ல இருந்து வருவாங்க அது மாதிரி சொல்லுவீங்களா அப்படியா இல்ல சார் உங்களுக்கு ஆத்ம திருஷ்டி இருக்கான்னு கேட்டேன் ஆத்ம சிருஷ்டி எனக்கு ஒரு கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருக்கிற எண்பத்தஞ்சு கோடி பேரையும் வந்து ஒரு லெட்டர் அனுப்ப சொல்லி இவர் ரிட்டை ஆகக்கூடாது எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க நான் வந்து பதவி வாங்கி தரேன் இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு டெய்லி டிவிலும் உங்களை பார்க்காமல் நாளைக்கு போய் யார்ட்டா புக்ல குத்திருவாங்க ஒரு பத்தி பேசம்மே இந்த பாட்டு என்ன போறோம் என்ன பண்ணுறீங்களா என்னாலும் இல்ல இல்லாம ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி இருந்து ஒன்பது மணி இருக்கலூர்